ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் பசுமாட்டினுடைய பெருமைகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் சில தகவல்களை தெரிஞ்சுட்டோம் அதிலே மேலும் பசுமாடை எப்படி பூஜிக்கணும் பசுமாடு நம்முடைய வாழ்க்கைகளை எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத புராணங்கள் நமக்கு நிறைய காண்பிக்கிறது நாம் சேர்க்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தில் முதல் ஐஸ்வர்யமாக பசுமாடு தான் சொல்லியிருக்கு திரவிய சுத்தியை நமக்கு செய்யக்கூடியது பசுமாடு தான் திரவிய சொன்னால் நாம் சேர்க்கக்கூடியதான பணம் அனைத்தும் செல்லக்கூடியதான பணமாக இருக்கணும் அதாவது வெள்ளை பணமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு பசு மாடுங்கிறது தேவை அப்படிங்கிறதுனாலே தான் நாம் என்ன பொருள் வாங்கினாலும் மாட்டிற்குன்னு ஒரு பங்கு ஒதுக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு வீடு வாங்கினால் கூட மாட்டிற்குன்னு ஒரு தொழுவம் மாட்டு தொழுவம்னு கொஞ்சம் இடம் ஒதுக்கி வைக்கணும் மாடு வச்சுக்கிறோமோ வச்சுக்கலையோ கொஞ்சம் இடம் ஒதுக்கி வைக்கணும் மாட்டுக்குன்னு அதே போல் பணம் சேர்த்தாலும் பசுமாட்டுக்குன்னு கொஞ்சம் தனியா எடுத்து வைக்கணும் எதற்கு என்ன அந்த பசுமாட்டினுடைய பங்கு இருக்குது நாம் சேர்க்கக்கூடியதான பணத்தில் தாயாருக்குன்னு பங்கு இருக்குது குழந்தைகளுக்குன்னு பங்கு இருக்குது நாம் செய்யக்கூடியதான தர்மங்களுக்குன்னு பங்கு இருக்குது அதுபோல் பசுமாட்டுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது அப்படி பசுமாட்டுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வச்சுட்டே வரணும் அதை நாம் மாடுகளுக்கு பயன்படுத்தணும் அப்போதான் நாம் சேர்க்கக்கூடியதான பணம் நமக்கு செல்லுபடியாகிறது புராணம் காண்பிக்கிறது நாம் பணத்தை டெபாசிட் பண்ணுறோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகிதான் நமக்கு அது லாபத்தை கொடுக்கறது ஏதோ ஒரு தொகை டெபாசிட் பண்ணுறோம்னா அந்த பணம் வளர்ந்து வருதுன்னா எப்போது வரும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன பிறகுதான் வரும் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வீட்டினுடைய மதிப்பு எப்போ உயரும்னா ஒரு குறிப்பிட்ட உடனே உயராது குறிப்பிட்ட காலமாகணும் அப்படிங்கிற மாதிரி பசுமாட்டிற்கு நாம் ஒதுக்கக்கூடியதான பணம் அல்லது மாடு இந்த ஐஸ்வர்யம் இருக்கே உடனேயே நமக்கு பல அதிகமாக லாபத்தை கொடுக்கறதுன்னு ரிஷிகள் காண்பிக்கிறார் திருணாணி சுஷ்கானி வனே சரித்துவா பீத்வாப்பி தோயான் எத் கோமயாத்தியாச்ச புனந்தி லோக்கானே கோபீர்ணத்துலயம் தனமஸ்தி நாம் சேர்க்கக்கூடியதான பணத்தில் முக்கியமான பணம் நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடியதான பணம் எதுன்னா பசுமாடு ஏன்னா பசுமாட்டுக்கு நீ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை நீ எதை வேண்டான்னு நீ சாப்பிட்டது போக மிச்சத்தை எது வேண்டான்னு ஒதுக்குறையோ அதை சாப்பிட்டே தோயாநி அமிர்த்தம் சிரவந்தி நமக்கு உணவுப் பொருளான அமிர்த்தமான பாலை கொடுக்கறது நாம் எவ்வளோ அதற்கு கொடுத்தோம் முந்திரி பருப்பு இது மாதிரி புஷ்டியான ஆகாரங்களாக கொடுத்தோம் நாம வேண்டாம்னு ஒதுக்கின காய்கறிகளுடைய தோல்கள் நாம் வேண்டாம்னு எண்ணெயை எடுத்துகிட்டு மீதியம் உள்ள பின்னாக்கு நெல் எடுத்துகிண்டது போக தவிடு நெல் எடுத்துகின்றது போக வைக்கல் அப்படின்னு நாம் எதை வேண்டான்னு நாம் ஒதுக்குறோமோ அதை சாப்பிட்டு நமக்கு அமிர்தமான பாலை கொடுக்கறது மேலும் எத் கோமயாத்தியாஸ்ட புனந்தி லோக்கானு சாணம் என்கிற ஒரு ஒரு கிருமி நாசினியே நமக்கு கொடுக்கறது புசுமாடு வீட்டை சுற்றி கிருமிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சாணம் தெளித்தால் கிருமியே வராது வியாதியே வராது அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு மருந்தை நமக்கு கொடுக்கறது பசுமாடுகள் இதற்குன்னு நாம் பின்னா இல்லோ தனியாக எதுவுமே வாங்க வேண்டியதில்லை சாணியை கரைச்சி தெளிச்சா போகிறோம் ஒன்றும் இல்லை வெறும்னா பூமியில் போட்டு வச்சாலே அந்த பூமி நல்ல விளைநிலமாக ஆறுது அந்த அளவுக்கு நமக்கு பசுமாடு லாபத்தை கொடுக்கறது இதுதான் நாம் அடையக்கூடிய லாபம் ஒரு மாடை வாங்கி அந்த மாட்டினுடைய ஆயுஷ் காலத்தில் எந்த அளவுக்கு நமக்கு பயன்பட்டதுன்னு கணக்கு பண்ணி பார்த்தால் பல நமக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது பசுமாடு தான் கோபீர்ண துல்லியம் உனக்கு பசுமாட்டுக்கு சமானமான இன்னொரு பணம் கிடையாதப்பா பணமாக நீ சம்பாதிக்கணும் பசுமாட்டை அப்படின்னு ரிஷிகள் காண்பிக்கிற மேலும் நாம் சேர்க்கக்கூடியதான திரவியத்தை சுத்தி செய்வதில் பசுமாட்டனுடைய பங்கு ரொம்ப அதிகம் ஏன்னா யோவை தியூத்தே தனம் ஜித்வா கிரீத்வாக சம்பிரய்ச்சி சதிவியமயுதம் சக்கர வருஷாணாம் ஃபலமஸ்முத்தே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது செய்யக்கூடாத காரியங்கள் நிறைய இருக்கு அதில் ரொம்பவும் நிந்திச்சிருக்கிறதான காரியம் தியூதம் சூதாட்டம் ஆடுறது ஒருவன் சூதாட்டமாடியே பணம் நிறையா சேர்த்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு நரக்கம்தான் என்கிறது தீர்மானமாக இருந்தாலும் கூட அவன் சூதாட்டம் ஆடி சேர்த்த பணத்தில் ஏதாவது ஒரு பங்கை எடுத்து அதில் ஒரு பசுமாடு வாங்கி அதை பூஜை பண்ணி அதை தானம் பண்ணிட்டானால் சதிவ்ய மயுத்தம் சக்கர வருஷானாம் பல இந்திரனுடைய ஆயுஷ்காலத்தில் பத்தா பத்தாயிரம் மடங்கு அதிகமாக இவன் இந்திரனுக்கு சமானமான லோக்கத்தை அடையிறான் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிற வியாசாச்சாரியால் சொல்கிற இந்திரனுடைய வருஷம்னா தேவதைகளுக்கு நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு பண்ணி தேவ வருஷத்தில் பத்தாயிரம் வருஷம் இந்திரலோகத்தை அடையிறான் அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது பசுமாடு என்கிறதுனாலே நாம் பிறந்ததிலிருந்து செய்யக்கூடியதான அனைத்து காரியங்களிலும் பசுமாடை அருகில் வச்சு பண்ணுறது பசுமாடை தானம் கொடுப்பது கோதானம் என்கிறது அனைத்து கர்மாக்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு காரணம் தேவதா சாநித்தியத்தோடு இருக்கக்கூடியது பசுமாடு அது கொடுக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் விலை மதிப்பற்றது அப்படிங்கிறதுனாலே தான் பசுமாடை அருகில் வச்சுட்டு நாம் அனைத்து காரியங்களையும் செய்கிறோம் பசுமாடை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலே போகாத பாபம் கிடையாது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் காண்பிச்சிருக்கா அப்போது நமக்கு அதில் ஈடுபாடு வரலை ஆனால் மேற்கத்தியவ மேற்கத்தியவர்கள்லாம் இப்போது பசுமாட்டின் மேலே பட்டு வரக்கூடியதான காற்று நோயை தீக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லோரும் கால வேளையில் கொஞ்ச நாள் பசுமாட்டு பக்கத்தில் போய் நில்லுங்கோன்னு சொல்கிற அது நாம் உண்மைன்னு நினச்சி நடைமுறைப்படுத்துகிறோம் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய தர்மத்தை நாம் கடைபிடிக்கிறோம் ஆனால் ரிஷிகள் சொன்ன வழி நமக்கு கஷப்பாக இருக்குது ரிஷிகள் இதுதான் நமக்கு காண்பிச்சிருக்கா காவோ மமாக்ரத காவோமே சந்து ப்ரிஷ்டதா காவோமே ஹிருதே சந்து கவா மத்தியே வசாமியஹம் அப்படின்னு பசுமாட்டை பார்த்து சொல்ல வேண்டியதான ஸ்லோகம் இது காவோ மமாக்ரத எனக்கு முன்னாடி பசுமாடு இருக்கட்டும் காவோமே சந்து புருஷ்டதா எனக்கு பின்னாடியும் பசுமாடு இருக்கட்டும் எனக்கு இரண்டு பக்கங்களிலும் பசுமாடு இருக்கட்டும் கவா மத்தியே வசாமியகம் மாடுகளுக்கு நடுவில் தான் என்னுடைய வாழ்க்கையானது நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அந்த பிரார்த்தனைகளெல்லாம் இந்த நாளில் விட்டு போனதுனாலேயோ என்னவோ தெரியல பசுமாடுகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு பசுமாடு வளர்க்க முடியல எங்கேயோ தேடிண்டு போக வேண்டியிருக்கு மாட்டை அல்லது யாரோ வளர்க்கிற மாட்டுக்கு நாம் ஆகாரம் நேர்றது அப்படி நாம் பசுமாடை நாம் தினமும் நினச்சி பார்க்கணும் பூஜிதாசி வசிஷ்டேன விஸ்வாமித்ரேன தீமதா சுரபே ஹரமே பாபம் என்மையா துஷ்கிருதம் கிருதம் அப்படின்னு பசுமாட்டை பார்த்தால் சொல்லக்கூடியதான ஸ்லோகம் இது பூஜிதாசி வசிஷ்டேன விஸ்வாமித்ரேன தீமதா ஹே பசு வசிஷ்டராலே நீ பூஜிக்கப்பட்டிருக்க விஸ்வாமித்ராலேயும் நீ பூஜிக்கப்பட்டிருக்க சுரபே ஹரமே பாபம் அப்படி பெரிய பெரிய ரிஷிகளாலே பூஜிக்கப்பட்டதான நீ என்னுடைய பாப்பங்கள் அனைத்தையும் நீ போக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது அப்படி பிரார்த்தித்து பசுமாட்ட நமஸ்காரம் பண்ணினால் போகாத பாபம் இல்லை அந்த பசுமாட்டை பூஜிக்க வேண்டியதான ஒரு முறைன்னு ரிஷிகள் காண்பிச்சிருக்கா அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்